முப்பத்தி என்பார் நானும் நபி அடிமை அப்துல்லும் அன்சாரி அவர்களிடம் சென்றோம் எங்களிடம் நபிசல்லும் அலிசல்லம் அவர்கள் ஜமல் என்ற இடத்திலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மனிதர் அவர்களை சந்தித்து சலாம் சொன்னார் அதற்கு நபி சொல்லு அலஹி அவர்கள் பதில் சொல்லாமல் ஒரு சுவர் பக்கம் சென்று அதில் கையை அடித்து தமது முகத்தையும் இரு கைகளையும் தடவிய பின்னர் அவருடைய சலாத்திற்கு பதில் சொன்னார்கள் என்று அபூ ஜுஹைம் அதி அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள்